வணக்கம் சமையல் பகுதிக்காக உங்களால் தக்காளி பூண்டு தொகுதியான பொருட்கள் நெல்லிக்காய் அளவு மிளகாய்த்தூள் ரெண்டு ஸ்பூன் உப்பு ருசிக்கு ஏற்ப எண்ணெய் நாலு டேபிள் ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் உளுந்து ரெண்டு ஸ்பூன் பெருங்காய்த்தூள் அரை ஸ்பூன் பூண்டு பற்கள் பத்து கருவேப்பிலை ஆர்க் செய்முறை முதல்ல நம்ம ப்ரீ ப்ரிப்பரேஷன் பண்ணிடுவோம் பூண்டெல்லாம் நல்லா தூள் நிற்கிட்டு பொடியா ஃபைனாக சப் பண்ணி வச்சுக்கலாம் அப்புறம் மிக்சியில தக்காளி புளி மிளகாய்த்தூள் உப்பு போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிடலாம் நைஸாக அரைச்சி வச்சிடுவோம் ஸ்டவ் பார்த்து வச்சுக்கலாம் வானல் வச்சிருவோம் வானல் காய்ச்சதும் எண்ணெய் நாலு டேபிள் ஸ்பூன் ஊற்றிடுவோம் எண்ணெய் காய்ஞ்சதும் கடுகு போட்டுலாம் கடுகு பொரிஞ்சதும் உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா வறுத்துப்போம் உளுந்த நல்லா வருந்ததும் பெருங்காயத்தூள் போட்டுட்டு அது உடனே புரிஞ்சிடும் பூண்டு போட்டுடுவோம் பூண்டு பொற்கள் போட்டு நல்லா வதக்கிப்போம் எண்ணெயிலேயே கருவேப்பிலை கிளி போட்டு நல்லா வதக்கிடலாம் வதக்கிட்டு இந்த அரிச்சு வச்சிருக்க புளி தக்காளி இதற்குலயும் அந்த கலவையை எடுத்து இதுல கொட்டிடுவோம் கொட்டி நல்லா கலந்து விடுவோம் நல்லா வேகணும் நல்லா வெந்து அந்த சுருண்டு வரும் எண்ணெய் மேல பிரிஞ்சு வரும் இல்லையா அந்த ஸ்டேஜ்ல நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இத எடுத்து வேற ஒரு பாத்திரத்துக்குள்ள டிரான்ஸ்பர் பண்ணி வச்சிடலாம் சூப்பரான டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி தக்காளி பூண்டு தொக்கு தயார் இது வந்து எல்லாத்துக்கும் தொட்டுக்க சூப்பாபா இருக்கும் இட்லி தோசை சாப்பாடு எல்லாத்துக்கும் தொட்டு சாப்பிட நல்லா இருக்கும் அது மட்டும் இல்ல நம்ம இதை எடுத்து வச்சும் சாப்பிடலாம் ட்ரை பண்ணி பாருங்க உறவுகளை மீண்டும் சந்திப்போம்